ஒரு அல்லது விடுபட்ட தொழுகைகளையும் தொட வேண்டுமா என்று கேட்டபோது நீ ஹரூர் எனும் இடத்தை சார்ந்த பின்னா நாங்கள் நபி சொல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களுடன் இருக்கும் போது எங்களுக்கு மாத விடா ஏற்படும் எங்களிடம் விடுபட்ட தொழுகைகளை தொடுமாறு ஏவமாட்டார்கள் என்று அல்லது தொழுகைகளை நாங்கள் தொழமாட்டோம் என்று ஆய்சாரதியில்லா அவர்கள் கூறினார்கள்